اِنَّ الْحَمْدَ لِلَّهِ نَحْمَدُهُ وَنَسْتَعِينُهُ وَنَسْتَغْفِرُهُ وَنُؤْمِنُ بِهِ وَنَتَوَكَّلُ عَلَيْهِ وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنْفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنْفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تبارك وتعالى بعد عوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمه الله ان الله يغفر الذنوب جميعا انه هو الغفور الرحيم وانيبوا الى ربكم واسلموا له من قبل ان ياتيكم العذاب وانتم لا تنصرون صدق الله العلي العظيم الله من ان அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே அல்லாஹுவை பயந்து தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன் வசியத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே நண்பர்களே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ரமமான் இந்த சந்தர்ப்பம் இந்த நல்ல நே நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையின் கடைசி ரமபானாகவும் இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில் சந்திக்க இருந்த கடைசி ரமபானாகவும் இந்த ரமதான் இருக்கலாம் சென்றவரிடம் எங்களுடன் சேர்ந்து நோம்பு பிடித்த வாலிபர்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம் நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை சென்ற வாரம் ஜும்மா தொழுதவர்கள் இந்த வாரம் ஜும்மா சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அப்படியாக பார்க்கும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த ரமபான் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்கையான ரமபான் எங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் நானும் நீங்களும் சந்தித்த கடைசி ரமபானாகவும் இருக்கலாம் எஞ்சி இருப்பது வெறுமனே பனிரெண்டு பதிமூணு நாட்கள் மாத்திரம்தான் இந்த நாட்களை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த நாட்களை எப்படி முடியுமான அளவு மேக்சிமம் எந்த அளவுக்கு எப்படி இதை பாதித்து இதை நிலவுகளை எங்களால் அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை கவனத்தில் கொள்வது மிக முக்கியமான ஒரு அம்சமாக வந்து கொண்டிருக்கிறது குரான் மிக தெளிவாக சொல்லுகிறது மனிதனுடைய பலகீனங்கள்ல ஒன்றுதான் சந்தர்ப்பங்களை நலகவிட்டு விட்டு கவலைப்படுவது ஒப்பர்ச்சுனிட்டிஸ் சந்தர்ப்பங்கள் வரும் அதை மிஸ் பண்ணிவிட்டு வருத்தப்படுவது கவலைப்படுவது அதை பற்றி யோசிப்பது மனிதனுடைய பழக்கத்தில் உண்டு அவனுடைய பலகீனத்தில் உண்டு என்பதாக கொரான் பல இடங்களில் பலவிதமாக சொல்லுகிறார்கள் அந்த நாள் வாழ்க்கையை பற்றியே கவலைப்படுவீர்கள் வாழ்க்கையே நாசமாக்கி விட்டோமே ஏதோ செய்ய வேண்டி இருக்க ஏதோ செய்து விட்டோமே ஏதோ நடக்க வேண்டி இருக்க ஏதையோ நடத்தாக்கி விட்டோமே எதையோ பேச வேண்டி இருக்க எதையோ பேசிவிட்டோமே என்று சொல்லி நீங்கள் வருத்தப்படுவீர்கள் நீங்கள் கவலைப்படுவீர்கள் அந்த நாள் வருவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் ஜாக்கிரதையாக இருந்து என்று பொறான் எங்களை பார்த்து உபதேசம் செய்கிறார்கள் அதற்கு பிறகு அல்ல சொல்லுகிறான் இங்கேயோட முடியாது இந்த வாழ்க்கையோட முடியாது மவுத்துக்கு பிறகும் போய் சொல்லுவார்கள் எங்களுக்கு உலகத்துக்கு போய் திரும்பி போய் செட்டில் ஆகி நல்லவை செய்துவிட்டு வருவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் நாங்கள் நல்லது செய்வோமே என்று சொல்லி ஆசைப்படுவார்கள் அல்லா சொல்வான் அது நடக்காது அது நடக்காது அதனுடன் முடியாது அதற்கு பிறகு கட்டம் ஒரு கட்டத்தில் அவர்களை வழிநலாத்திய தலைவர்களை திட்டவார்கள் இவர்கள் இல்லை இல்லை என்றிருந்தால் நாங்கள் நல்லவர்களாக வாழ்ந்திருப்போமே இவர்களுக்கு இரட்டிப்பு மடங்கு அதாவது கொடுப்பாயாக இவர்களால் நாங்கள் வழிபட்டு போனோம் என்று சொல்லி அவர்களுடைய தலைவர்களை திட்டுவார்கள் அதற்கு அது மட்டுமல்ல கருத்த கட்டமாக அல்ல சொல்லுகிறான் ஆமால் நாமால் எங்களுடைய நன்மை தீமைகள் எழுதப்பட்ட செயலேடுகள் கையில கொடுக்கப்படும் மனிதன் யாரையாவது ஒத்தர திட்டும் தன்னுடைய தவறு ஒரு நாள் கொள்ள மாட்டான் அவனால தான் நான் வெட்டுப்போனேன் அதாலத்தான் நான் இல்லாமல் ஆனேன் இவனாலத்தான் நான் இல்லாமல் ஆனேன் கல்யாணம் முடிச்சு தான் நான் நாசமானேன் என்று சொல்லி எல்லாம் ஒப்புக்கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் ஒருவரை ஏசுவது மனிதனுடைய பழக்கம் இது இங்க மட்டுமல்ல இது நடக்கும் அல்லாஹ் குரான் சேரேது கையில கொடுக்கப்படும் செய்த தொகு தராம் இருக்கும் தரா தொலை வந்து பேசின தீபத்தும் இருக்கும் ரெண்டு சலாத்துக்கு இடையில யாரோட சட் பண்ணினோம் அந்த சட்டிங்கும் அங்கு இருக்கும் எல்லாம் சின்னது இருக்கும் பெரியதில் இருக்கும் தொகுது கொண்டிருந்தோம் சப்புல அல்லாவோட பேசிக் கொண்டிருந்தோம் ஏன் சொல்லுகிறான் அல்லாவுடைய சம்பாசனை செய்கிறோம் சலான் தொடுத்துட்டு அங்கு திரும்பி பார்த்தா ஒத்தர் இருக்கிறாரு அவரை அவரை அவரை பார்த்ததுமே அவரை பத்தி ஒரு தப்பான எண்ணம் உள்ளத்தில் உருவானது இவருமா பள்ளிக்கு வந்திருக்கிறாரு இவனுக்கு இதற்கு பள்ளி செய்ய வேண்டிய பாவங்கள் எல்லாம் அட்டகாசங்கள் எல்லாம் செய்துவிட்டு அவரை நாங்கள் தரக்குறைவாக பார்க்கிறோமே அதுவும் எழுதப்பட்டிருக்கும் அதுவும் எழுதப்பட்டிருக்கும் தொழுது கொண்டே பாவம் செய்கின்றோம் பள்ளியில சொப்புல இருந்து கொண்டே தவறு செய்கின்றோம் பார்ப்பதற்கு நான் நல்லவன் இவர் மோசமானவன் எங்கள் குடும்பம் நல்லன் இவர்கள் இழிவானவர்கள் நாங்கள் தரத்தில் உயர்ந்தவர்கள் இவர்கள் தரத்தில் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லி யாரையும் தரங்குறை பார்ப்பதற்கு அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை நீங்கள் யாரை தரக்குறைவாக பார்க்கிறீர்களோ அவர்கள் அல்லாஹுடைய பார்வையில் உங்களை விட நல்லவர்களாக இருக்கலாம் ஏன் நோம்புகள் எண்ணப்பட மாட்டாது தராவீகங்கள் எண்ணப்பட மாட்டாது கிடையாது என்பது அல்லாஹுடத்தில் யாருடைய ஒரு கூர்மையான வாழ் எந்த போய் தலைமை தாங்கினாலும் அங்கே வெற்றி என்பது நிச்சயம் அப்படிப்பட்ட துணிச்சலான ஒரு வீரர் சுஹானந்தா அவர் இஸ்லாத்தில வாழ்ந்த காலம் தெரியுமா மூணே மூன்று வருடங்கள் தான் மக்காவுடைய வெற்றிக்கு பிறகுதான் இஸ்லாத்தையே ஏற்றுக்கொண்டாரு மக்காவுடைய வெற்றி வரும் வரைக்கும் பதில் தொடக்கம் சபூப் இது எல்லாத்திலேயுமே அவர் முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்பட்டவர் அவர்களை கொலை செய்வதற்கு அவரை தீட்டு கட்டுவதற்கு கங்கணம் கட்டியவர் டிகிரி அல்லாஹூ தாலாகு யாரு இஸ்லாத்தில் வாழ்ந்த காலம் மிக குறைவான காலம் கொஞ்ச காலம் டிக்ரிமா ராகு தாலாகு சுபான மக்காவுடைய வெற்றி தாவத்துள்ளாவுடைய சாவியை கை எடுத்தாங்க என்ன தெரியுமா சொன்னாங்க இன்றைக்கு எல்லாரையும் மன்னித்து விட்டேன் எட்டு பேரை தவிர எட்டு பேருடைய பேரை டிக்ளே பண்ணினார்கள் இவர்கள் திரையை பிடித்துக் கொண்டிருந்தாலும் இவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் வைத்தும் இவர்கள் அறிவிக்கப்பட்டு விட்டது ஆனாலும் கூட அல்லா சுபான எவ்வளவு இறக்க முடியும் தெரியுமா அந்த அறிவித்தலுக்கும் பிறகும் மக்கா முக்கர் பூமிக்கு உள்ள கொலை செய்வது என்பது முடியாது நீங்க நாங்கள் யாரு ஒருவரை ஒதுக்கி கட்டுவதற்கு இவருக்கு ஹிதாயத் இல்லை என்று ஒருவரை ஒதுக்குவதற்கு எனக்கு அவங்களுக்கு கொடுக்கப்படவில்லை அறிவித்த ஒரு பக்கம் அல்லாஹுடைய கருணை அல்லாஹுடைய அன்பு அல்லாஹுடைய நேசம் இன்னும் ஒரு பக்கம் அல்லா இக்கிரிமாவுக்கு ஹிதாயத்துக்கு வாங்க இந்த சேரை சொல்லும் பொழுது அவர்களுக்கு அல்லா அருள் செய்வானாக அல்லாஹர்களை பொருந்திக் கொள்வானாக வாழ்க்கையில் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள் அமல் நிறுத்தப்பட மாட மாட்டாது அமல் நிறுக்கப்படும் முப்பது நாள் தொழுத தராவீகை விடவும் ஒரு பாவி நானும் திருந்த வேண்டும் நானும் நல்லவனாக வேண்டும் அவனுக்கு தொலை தெரியாது தொலை தெரியாது எனக்கு நல்லவனாக முடியாதா என்றொரு உணர்வுடன் பள்ளிக்கு வந்து ஒதுவும் சரியாக செய்ய இல்லை தொழுகையும் சரியாக தொகையில்லை ஆனால் அவர் ரெண்டே ரெண்டு ரக்காத்துத்தான் தொழுதாரு அல்லாஹுடைய பார்வையில அந்த ரெண்டு ரக்காத்துடைய பாரம் என்னுடைய முப்பது நாளுடைய தராஜியை விட பாரமானதாக இருக்கலாம் ஏன் ார்களோ அவர்களை விட அவர்கள் மிகர்ந்தவர்களாக இருக்கலாம் எனவே வாழ்க்கையில் எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சந்தர்ப்பம் கிடைத்திருக்கவே சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதை தவற விட்டு விட்டு நலகவிட்டு விட்டு அடுத்த வருடம் பார்ப்போம் என்று சொல்வதற்கு எந்த ஒரண்டியும் யாருக்கும் இல்லை உத்தரவாதமும் யாருக்கும் இல்லை அடுத்த வருடம் அவரதால் கிடைக்குமோ கிடைக்க தெரியாது நம்மள இருந்த எத்தனையோ சகோதரர்கள் ஆரம்பத்தில் இருந்தார்கள் இப்பொழுது சிறையில் இருக்கிறார்கள் ஆரம்பத்தில் இருந்தார்கள் இப்பொழுது சிறை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜும்மா கிடைத்திருக்கவோ தெரியாது சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைத்ததோ தெரியாது எங்களுடன் இருந்த எத்தனையோ சகோதரர்கள் ஆரோக்கியமாக நோன்பை ஆரம்பித்தார்கள் ஆனால் நோம்பினுடைய நடுவுக்கு வந்த சிரத்தில் அவர்கள் வைத்திய சாலைக்கு சொந்தக்காரலாக மாறிவிட்டார்கள் வைத்திய சாலையில் ஏக்கமிட்டு கொண்டிருக்கார்கள் நோம்பு பிடிக்க கிடைக்கவில்லையே தராவிஸ் கொல கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஏக்கமிட்டு எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறதே சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதைத்தான் சல்லாசலம் சொன்னார்கள் எல்லாம் தெரிந்த ஒரு ஹதீஸ் இது மறந்துவிட்ட ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும் சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறான் அதை பயன்படுத்திக் அதை பாவித்துக் கொள் அதை யூஸ் பண்ணிக்கொள் என்ன சொன்னாங்க எனக்கு உங்களுக்கு எல்லாம் நிச்சயம் மவுத்தாயித்தான் ஆக வேண்டும் இந்த பூமிக்கு மேல யாருக்கும் துவா கேட்க முடியாது பாதுகாப்பாயாக உறுதியான செய்தி மவுத்து மவுத் நிச்சயமாக வரும் நீங்க விரும்பினோ விரும்ப இல்லையோ காரணம் இருந்தோ இல்லையோ மௌத் வரும் காரணம் ஒன்றும் இல்லட்டி டாக்டர் வைத்தியர் என்ன தெரியுமா எழுதுவாரு அவர் ஏதோ தக்கோணம் அவர் ரிப்போர்ட் எழுதித்தான் ஆகோனும் அதுக்கு எழுதுவாரு கலைகள் ஆகிவிட்டோம் அல்லாஹ் குரான் சொல்றான் மவுத்துடைய கட்டத்தில் இந்த உலகத்தில் யாரும் இல்ல அல்லாவிடத்தில் ஒண்டை கேட்காம ஒரு விஷயத்துக்கு அப்பீள் வைப்பாங்க வைப்பாங்க நானும் வைப்பேன் நீங்களும் வைப்பீங்க யாருமா எனக்கு டைம் தைம் சல்லாஹே சைம் கொடுத்தப்பட்டு அவங்க எனக்கு டைம் இல்ல ரஃபீஸ் நான் அல்லாஹூடத்துல போய் சேர்ந்திட எனக்கு ம் தேவ இல்ல யூட்டி முடிஞ்சு நான் வந்த நிவர்த்தி செய்து விட்டேன் எனக்கு டைம் தேவையில்லை அம்மாவிடத்தில் அவர்களுக்கு அவகாசம் கொடுத்தான் சந்தர்ப்பம் கொடுத்தான் அவங்க அம்மாவிடத்தில் வந்து சேர்ந்து விட வேண்டும் என்று சொல்லி ஹசரத் ரசூல் அல்லாஹ் சுய விருப்பத்தில் அல்லாவின் பக்கமாக போய் சேர்ந்து விட்டார்கள் நாங்க அப்படி அல்ல எங்களுக்கு சொல்றேன் அதை சரியாக பயன்படுத்திட்டு வாரேன் என்று சின்ன நேரம் கொஞ்ச நேரம் மவுத்துடைய கட்டத்துல மக்களுக்கு ரெண்டு விஷயம் விளங்கும் ஒன்று கொஞ்ச நேரம் டைம் தான் எதுக்கு டைம் உம்ரா உண்டு செஞ்சிட்டு வாங்கிட்டு வாஜ் ஒன்று செஞ்சுட்டு வாங்க தொதுவாரே ஒரு நோம்பு முடிஞ்சிட்டு வாங்க கேட்க மாட்டார் ஏன் காரணம் தொழுக என்னோட முடிஞ்சிடும் ரெண்டு ரக்காத்து தொழுகா அந்த ரெண்டு ரக்காத்து என்னோட முடிஞ்சிடும் ஒரு நோபுடி அந்த நோபு துறந்தோட முடிஞ்சிடும் மற்றவனுக்கு உதவி செய்வதா மற்றவனுக்கு கொடுக்கறது லாபம் இப்பாது இப்பொத்தன் வெள்ளடிச்சக்குள்ள என்னடா இது தந்திரியம் ஒருத்தன் கேட்கக்குள்ள என்னடா இது கஷ்டம் சம்பாதிச்சோம் என்று சொல்லுவீங்க அப்பர்ச்சுனிட்டி தாய் அல்லா சொல்லுவா இல்ல இல்ல கிடைக்காது இருக்கும் கொடுக்க ஆசைப்படுவீங்க கொடுக்கீங்க கொடுக்கறதுக்கு கிடைக்காது ஒரு மனிதன் உண்மையாகவே அவர்களோடு ஹஜ்ஜி செய்வதற்கு பேர கொடுத்திருந்தா யார் ரசூல் அல்லா நானும் உங்களோட ஹஜ்ஜி செய்யும் ஆனா எப்படியோ அந்த பெண்மணிக்கு அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கல பாக்கியம் செல்ல மன வருத்தப்பட்ட நான் ஆசைப்பட்டேன் உங்களுடைய போறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்க இல்லையே என்று சொன்ன சந்தர்ப்பத்துல சல்ல செல்லம் அந்த பெண்ணுக்கு ரெண்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க அதுல அதில் ரெண்டு மாதிரி சொல்லி கொஞ்சம் என்னோட செய்த ஹஜ்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும் என்ற அருத்தத்தை சொன்னாங்க இது ஒரு ரிவாயத்து இன்னொரு ரிவாயத்தில் இருக்கிறது அடுத்து வரக்கூடிய ரமதான்ல நீ ஒரு ஹஜ் உம்ரா அது ஒரு ஹஜ்ஜி செய்வதற்கு சமமாக இருக்கு இவ்வளவு தான் ரமதானுடைய உம்ரா சம்பந்தமாக வந்திருக்கிறது ஒன்பது ரஜிம்பு கடமையாக்கப்பட்டது மவுத்தானார்கள் கிட்டத்தட்ட ஒன்பது ரமான்களை சந்தித்தார்கள் இந்த ஒன்பது ரமதானிலையும் சொல்லக்கூடிய அந்த பிசி ஷெட் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜம் அவர்களுடைய பொறுப்பு பொறுப்புகள் எல்லும் தவறாத ஒரு சுண்ணத்து தான் ஒரு அமல் தான் கடைசி பத்து தினங்கள் அது மூணு நாள் அல்ல அது பகலைக்கு ஜொம்புக்கு போயிட்டு ராவச்சி அப்படி ஏற்றிக்காவது அதுக்காவாக இருக்கும் அது கடைசி பத்து நாளுடைய பள்ளி உள்ளுக்கு ஒரு ஆள் ஒருவர் அது ஏற்றிக்காடைய அமலாக இருக்கட்டும் ஒரு நாள் தங்கினாலும் ஏற்றிக்கா இருக்கும் எனக்கும் உங்களுக்கும் வேணும் என்றால் அது காலையில வேலைக்கு போய்ட்டு ராவைக்கு வந்து பள்ளியில தங்கினா அது சம்திங் சம்திங் நல்லம் ஏதோ செலவு கொஞ்சம் நல்லம் ஒன்றுமே இல்லாமடு ஆனால் நண்பர் கிடைக்கும் ஆனா அந்த ஏட்டிக்கா அதில் சூழ் உள்ளாக பெருடைய பிறை தென்பட்டு நாளைக்கு பெருநாள் என்று சொல்லி அறிவிக்கப்படும் வரைக்கும் பள்ளி தன்னை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வது வெளியிலே போக மாட்டாங்க உள் பள்ளியிலே இருப்பாங்க பள்ளி நிர்வாகத்திலிருந்து சாப்பாட்டுக்கு வெளியே போக வேண்டும் என்று சொன்னால் சாப்பாட்டுக்கு வெளியே போய்கொள்வோம் வெளிவாசலுக்கு வெளியே போய் கொள்வோம் தவிர இருக்கின்ற அத்துணை நேரமும் பள்ளியுள்ளுக்கு தான் இருப்போம் பள்ளியை பிடித்துக் கொள்வோம் கடைசி பத்து தினங்கள் பிரபலான தவறாம ஒரு அமல்டிய அல்லா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானே அவகாசம் சந்தர்ப்பம் சொல்லலாம் எனவே வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மௌத்துக்கு முன்னால் வாழ்வை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கேள்வி கதறி கேட்கலா அவகாசம் தா அவகாசம் தா அல்லா அவகாசம் தரமாட்டான் ஒன்று சொன்னாங்க சொன்னார்கள்ல்லா சொல்லம் அன்பு வாலிபர்களே அன்பான வாலிபர்களே இருந்து கொண்டிருக்கிறது தகஜத்து கெளும்பேனும் சும்மா சுயமாக எழும்பி கொஷ் ரூம் பெய்ந்து சென்று கொண்டு தகஜத்து கேட் பத்து மணிக்கு வந்துடலாம் நல்லதெல்லாம் செய்யலாம் எனர்ஜி நல்ல டச் இருக்குது ஆனா ஒரு கட்டம் வரும் வயோதிபம் பாத்ரூமுக்கு வாஷ் ரூமுக்கு பயத்து ஒது செய்வதற்கும் இன்னமொருடைய உதவி தேவைப்படும் தனியை வாஷ் ரூம்ல செய்யலாது ஜும்மாவுக்கு நேர காலத்தோட வர விருப்பம் ஆனா தனிய வந்து கொண்டேலா பிள்ளைகள் தான் நீங்க எட்டு மணிக்கு ஜும்மாவுக்கு காயத்தமாக எப்ப வயோதிப்பம் வந்துட்டா பள்ளிக்கு போகணும் எட்டு மணிக்கு கூட்டிக் கொண்டு போறதுக்கு யாரும் அவர் சொல்லுவார் இல்ல கிளாஸ் மவன் வருவா பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு இருப்பாரு பன்னெண்டு மணிக்கு போக பள்ளிக்கு போய் சொல்லுவாரு ஒன்னரை மணிக்கு வந்துடுங்க போய் சொன்ன சொல்ல சொல்ல முன்னுன்னு எடுத்து நீங்க ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ற கட்டம் முன்னால நீங்க என்ன தெரியுமா செய்தோம் உங்களோட தர்மத்தை நீங்க இப்ப செய்தோ ஒரு கட்டம் வரும் இந்த சபையில் இருக்கிறாங்க தெரியும் பேர் பேங்க்ல பேலன்ஸ் இருக்குது செக் புக் இருக்குது கையில பேனா இருக்குது எடுத்து செக் புக்ல சைன் பண்றதுக்கு சக்தி இல்லை வீக் வீக் பேங்க்ல காசி சம்பாதித்த காசி செக் புக் இருக்குது கையில பேனா ஆனா தெரியுமா கை நடுங்குது வரமுதி செய்ய செய்ய வேண்டிய செஞ்சிக்க பள்ளி கற்றது செய்வதுக்கு அங்கோதீவாகவே பாத்ரூமுக்கு தனிய புகையிலா வைப்ப எழுப்பாட்டோனும் அன்பு மனைவி அவர் முடிச்சு போட்டு அவர் கண் ரெண்டு மனைவி தகஞ்சித்துல அவட உதவி வேணும் தகஞ்சித்து தொழுகிறதுக்கு நீங்க அவ தட்டுறீங்க அவவும் உங்களுக்கு அவவும் பேசுவாய்ப்பேன் தொழுகிறதுக்கும் மனைவியுடைய உதவி தேவைப்படும் அந்த கட்டம் தொழுங்கோ அந்த கட்டம் செய்யோ அல்லா எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் வரும் இனக்கை என்பது வருவதற்கு முன்னால் செல்வத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நம்ம எத்திரையோக்கிறாங்க சென்ற வருஷம் கொடுத்தவங்க இந்த வருஷம் அப்பீல் பண்றாங்க சென்ற வருஷம் ஜக்காத்து கொடுத்தவங்க என்னவுட் பண்றதுக்கு ஜக்காத்து சென்ற வருஷம் ஜக்காத்து கொடுத்தோம் நாங்களை பண்றதுக்கு ஏழு கொஞ்சம் ஜக்காத்து தாங்கும் இந்த நாட்டு மக்களுக்கு வறுமையை காண இல்லை எங்களை வறுமையை கொண்டல்லா சோதிக்க இல்லை எங்களை வீடுகள் ரமலாவுடைய காலத்துல எங்களுக்கு பிரச்சனை சாப்பாட்டு பிரச்சனை இல்ல எங்களுக்குள்ள பிரச்சனை எதை சாப்பிடுற பிரச்சனை என்ன என்ன சாப்பாடு இதா அதா இந்த கஞ்சா அந்த கஞ்சா இந்த பாலுபாவா அந்த நாட்டு மக்கள் வறுமையை கண்ணால காண இல்லை சவுதி அரேபியாவுடைய ஒரு இமாம் ஒரு ஷேர் நேரடி லைவ் ப்ரோக்ராம்ல அவர் அட்வைஸ் பண்றாரு நோன்பு திறந்துட்டு சில மக்கள் நியத்து வச்சு கொடுறாங்க திறந்த நோம்போடு நாங்கள் நோம்பு பிடிக்கவும் இது மார்க்கத்துக்கு முரணானது தொழுகையெல்லாம் தொழுந்துட்டு மகிழிவுக்கு கொஞ்சம் முன்னால்தான் சகருடைய சாப்பாடு சாப்பிட வேண்டும் அதுதான் சுண்ணத்தான சாப்பாடு என்று பேசக்குள்ள சோமாலியா நாட்டில் இருந்து ஒரு கால் வருகுது அந்த சகோதரர் கேட்கிறாரு சகறு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாவிட்டால் திறக்கிற நோம்போடே நீத்து வைத்துக் கொள்ள முடியுமா எங்களை ஊர்ல ஒரு நேர சாப்பாடு தான் நோம்பு திறப்பது மட்டும்தான் நோம்பு பிடிக்கிறதுக்கு எங்களை கொண்டதில்லை இந்த நாட்டில் அல்ல அப்படி இருப்பானாக இருப்பானாக ஆக்களுக்கு எல்லவருக்கு நிராகரிப்பை விட்டு காரமான தேடுகிறேன் இந்த நாட்டு மக்களுக்கு அல்லா அருள் செய்திருக்கிறார் வருவதற்கு முன்பால் செல்வத்தை பயன்படுத்திக் கொள் செல்வத்தை கூடு செல்வத்தை செலவழி இந்த காத்து மட்டுமல்ல தயவு செஞ்சு சொல்றேன் உங்களோட பணம் அல்ல அது ரெண்டரை வீதத்துக்கு அது அது இன்னொருவருடைய பணத்தை நான் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறேன் இன்னொருவருடைய பணத்தை நான் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறேன் நாங்க சொல்றது ரெண்டரை வீதத்தை பத்தி பேச வர இல்லை நாங்க பேசுறது தொண்ணூத்தி ஏழரை வீதத்துக்குள்ள வருஷம் பூர்த்தியானா அது உங்களுக்குரியதல்ல அது இன்னொருத்தருக்குரியது அது நீங்க சொல்லப்பட்ட முறை சொன்ன ஆட்களுக்கு சொன்ன இடத்துல கொடுத்துத்தான் வேண்டும் அதை கொடுக்க இல்லைன்னா அது பால்ல கடந்த பால்ல கொட்டப்பட்ட மூத்தரத்தை போல் ஒரு சொட்டு தன் ஒரு சொல்லிவிடும் ஹும் எனவே அன்புக்குரிய சகோதரே இப்படியாக சல்லா செல்லம் சொன்னார்கள் வாழ்க்கைக்கு முன்னால் மவுத்துக்கு முன்னால் வாழ்க்கை வாலிபத்துக்கு அதாவது பயோதிபத்துக்கு முன்னால் எல்டர் ஏஜ் பயோதிபத்துக்கு முன்னால் வாலிபம் முன்னால் செல்வம் ஆரோக்கியமான வாழ்வு நோய் இல்லாமல் இருக்கிறோம் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறோம் அது அந்த காலத்தை நோய் வருவதற்கு முன்னால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் சொல்லமாக அழகாக எங்களுக்கு புத்தி சொல்லி இருக்கிறார் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இதெல்லாத்தையும் நாங்கள் பாஸ் பண்ணத்தான் வேண்டும் இதெல்லாத்தையும் நாங்கள் பாஸ் பண்ணி போகத்தான் அந்த நாள் வருவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய நேரத்தை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொள்ள அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை பெறுவானாக அருள் செய்வானாக அதற்குரிய ரமவானாக இந்த ரமவானை அல்லா கிழிப்பான அன்புக்குரிய சகோதர இந்த ரமவான் எங்களை விட்டு போகக்குள்ள நாங்கள் எப்படி இருக்கோணும் இந்த ரமவான் எங்களை விட்டு போகக்குள்ள நாங்கள் எப்படி இருக்கணும் உமர் உயான்வோ தந்த சகோதரியின் வீட்டுக்குள்ள நுழையக்குள்ள ஒரு காதிராகத்தான் நுழைந்தார்கள் எந்த அளவுக்கு குஃபுர் என்ற அந்த தலையை எடுத்து போன உமர் தான் அந்த அளவுக்கு குஃபுர் அந்த அளவுக்கு விரோதம் அந்த அளவுக்கு குரோதம் அந்த அளவுக்கு விருப்ப அந்த விருப்போடைத்தான் அந்த உமரு எங்க போனாரு ஹதரத் பாத்திமாவுடைய சகோதரி அந்த பாத்திமாவுடைய ஆனா வீட்டுக்குள்ள போனவரு வரக்குள்ள போன உமராக வெளியே வரையில் அவர் மாறி வந்தாரு அவர் மாறி வந்தாரு அந்த வீட்டுக்குள்ள போன உமரை அந்த வீடு மாத்தி விட்டது அந்த வீடு அந்த உமருடைய உமருடைய கோபத்தை குறைச்சிட்டு உமர்த்தி பண்ண வச்சு உமர நல்லதை யோசிக்க வச்சுட்டு உமருடைய வாழ்க்கையில ஒரு மலுமலர்ச்சியை ஏற்பட்டு ஏற்படுத்திச்சது அன்புக்குரிய சகோதரே அப்படிப்பட்ட ஒரு ரமவானாக இந்த ரமவான் எங்களுக்கு இருக்க வேண்டும் இந்த உமரை மாத்தின அந்த வீடு என்னையும் இந்த ரமவான் மாற்ற வேண்டும் நான் மாற வேண்டும் தெரியுமா ரேம் இருபத்தேழு மன்னிப்பு கிடைக்கும் ஆயிரத்தி ஆயிரம் மாதங்கள் என்ற சிறந்த எனவே வந்திருக்கு அடுத்த நாள் அதே பாவத்தை செஞ்சா இது பாவ மன்னிப்பல்ல ஒரு நாடகம் இது ஒரு நாடகம் இது ஒரு விளையாட்டு எனவே வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன் வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன் சில விஷயங்களை நோட் பண்ணி கொடுங்க சகோதரர்களை வாழிவர்களே ஒரு அறியான ஒரு தொடர்பு இருக்கும் செஞ்சிட்டு வாங்கோ இருபத்தி ஏழுக்கு வாங்கி காப்புக்கு இந்த பாவத்தை செஞ்சு கொண்டு அந்த பாவத்திலே உருண்டு திரண்டு இருக்கக்குள்ள உங்களுக்கு என்னத்துக்கு ஒரு நோன்பு இது வாலிபர்களுக்கு மட்டுமல்ல நீக்காக செய்ததுக்கு பிறகு இந்த பாவத்தை செய்கிறார்கள் அளாவான உறவுகள் பெண்களின் மீது மோகம் பெண்களை அடைய வேண்டும் இன்றைக்கு இருக்கிற சோசியல் மீடியா ஒரு ஜினாவுக்குரிய பிளாட்ஃபார்மாக மாறிவிட்டது எனக்கு யார வேறு என்றாலும் லைக் பண்ணலாம் எனக்கு யாருக்கும் எதையும் இருக்கிறதோ அதே மாதிரி அந்த காலத்தில் உள்ள நல்லவர்கள் யாரு தெரியுமா ரெண்டு பேரும் அவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் ஒதுக்கு புறமாக இதை செஞ்சுக்கோங்களேன் பப்ளிக்ல செய்வீங்க என்று சொல்லக்கூடியவங்கத்தான் நல்லவனாக நல்லவர்களாக இருப்பாங்க இன்னைக்கு வாப்பா யாரு பாப்பா மகன் கிளாஸ் அவருடைய கிளாஸ்ல இன்ஸ்டிடியூஷன்ல அவருடைய யூனிவர்சிட்டி படிக்கிற அவருடைய கிளாஸ்மேட் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்து வீட்டுல ஒரு பாட்டி போட்டா வாப்ப என்ன தெரியுமா சொல்லுவாரு பாட்டி போட வாடாமு சொல்ல மாட்டாரு அந்த அளவுக்கு சொல்ற டெஸ் வாப்ப இல்ல வாப்ப சொல்லுவாரு இதெல்லாம் ஊட்டுக்குள்ள வச்சுக்கொள்ளவானா இதை வெளியே வச்சுக்கோங்க அவர்தான் பாப்பா இன்னைக்கு அந்த வாப்பத்து கூட கட்சு இல்ல ஏண்ட அவன் ஒரு பாவத்தை செய்தானே இந்த இந்த அவருமத்தை சார்ந்த பெண்களையும் சகோதரிகளையும் அரை நிர்வானமான சகோதரிகளையும் அழைத்துக் கொண்டு வந்து நீ ஒரு பாட்டி கொடுக்க மகனே… என்று சொல்லி வாப்பத்து கூட வாய் துறக்கிறதுக்குள்ளார் வலியறுப்பிப்பதற்கு எல்லா இடத்திலும் நான் பேசி வந்தேன் வட்டிக்கு தௌபா செய்து விட்டோம் என்று சொல்லுகிறோம் அல்ஹந்தில்லா அல்லா ஏற்றுக் கொள்வான அல்லாஹ் வட்டியை விட்டு வெளியே வாருங்கள் வட்டிக்கு தௌபா வட்டி ஹராம்கள் மட்டுமல்ல வட்டி அல்லாவோட செய்யக்கூடிய யுத்தம் மறந்து விடாதீர்கள் அல்லாவோட யுத்தம் செய்ய ஆயத்தமாக குரான் மிக தெளிவாக சொல்லுகிறது மூணாவது சொல்லுகிறேன் இஸ்லாமிய உமத்தில் கண்டுகொள்ளாத மீண்டும் கரை தூக்கி இருக்கக்கூடிய ஒரு ஜாகிரியத்துத்தான் அனந்தர சொத்து பிரச்சினை வேண்டும் இந்த உங்களுக்கும் சொல்லுன் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சொல்லுகிறேன் குரான் அனந்த சம்பந்தமாக ஒருவர் மௌத்தானதுக்கு பிறகு அதனுடைய சொத்துக்கள் எப்படி பிரிக்கப்பட வேண்டும் என்பதை சொன்ன வேற எதையுமே குரான் சொல்ல இல்லை தராவி சண்டை பிடிக்கலாம் இருபது என்று சொல்றவருக்கும் ஆதாரம் இருக்குது எட்டு ஆதாரம் இருக்குது தராவி ஜமாத்துமா வீட்டமா அதையும் பேசலாம் எப்படி செய்யணும் ஏற்றமா திரான் ஏற்றமா அதை பற்றியும் பேசலாம் ஏன் செஞ்சு ஒன்று ஆனால் மூடு வகையான விதத்தில் சமத்துவாக செய்யலாம் செய்யலாம் இஃப்ரா செய்யலாம் எப்படி செஞ்சார்கள் அதைப் பற்றியும் ஆகிய பண்ணலாம் ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே அனந்த ட்ச விஷயத்தில் இமாவுக்கும் பண்ண முடியாது அதை மிக தெளிவாக சொல்லிவிட்டாங்க மாப்பிள மௌத்தானா மனைவிக்கு இவ்வளவு தான் கொடுக்க வேண்டும் நீங்க கொடுக்க தேவையில்லை மனைவி மௌத்தானா கணவன் மௌத்தானா கணவன் சொத்துல மனைவிக்கு பங்கு ஒதுக்கப்பட்டு தமிழ நாங்க சமூகத்தில் என்ன மன்னிச்சு சொல்லுவதற்கு முன் சம்பள தொழக்கூடியவர்களும் வருடாடம் ஹம் செய்யக்கூடியவர்களும் நாங்களும் தீனுடைய சொல்லக்கூடியவர்களும் பேசக்கூடிய காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ன மன்னிச்சு இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த நாட்டினுடைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் வாழ்ந்த முன்னோர்கள் அம்மாவுக்கு அழைத்து செய்வாராக அவர்கள் இந்த நாட்டினுடைய என்பதை பிரிட்டிஷ் இந்த நாட்டை ஆளக்குள்ளேயே இந்த குறாந்திய சட்டத்தை அங்கே அவர்கள் இணைத்து விட்டார்கள் அங்கே சேர்த்து விட்டார்கள் அந்த சட்டம் சொல்லுது ஒரு முஸ்லிமிற்கு அவன் விருப்பம் அவனுடைய குரான் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் இந்த சொத்துக்களை பிரித்துக் கொள்ள முடியும் என்ற சட்டத்தையும் இந்த நாட்டு சட்டம் உள்வாங்கி இருக்கிறது அப்படி உள்வாங்கி இருக்கத்தக்கே இந்த விஷயத்தில் பிரகாரம் தான் நான் பிரிக்க போறேன் என்று நீங்க சொல்ல போனா நீங்க ஒரு நாட்டு பிரஜியாக இருக்கேன் நீங்க ஒரு ஸ்ரீலங்கனாக இருக்கேன் நீங்க ஒரு ஸ்ரீலங்கனாக இருக்க சட்டத்துக்கு நீங்க அதே நாட்டு சட்டத்தில் உங்களுக்கு ஒரு கீழே இருக்குது மார்க்கம் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் அங்க மருகன் இல்ல அங்க இமான்கள் இல்ல அங்க நேரடியாக சொல்லுகிறது அல்லாஹ் இறக்கிழைத்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தை இந்த லோ உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாவிட்டால் நீங்க யாருமாட்ட என்ன குரானுடைய சட்டம் குரான் இந்த நாட்டில் இருக்குது இதை இதை வாங்க சமீபத்துல ஒரு ஊர்ல ஒரு பிரச்சனைக்கு போன சந்தர்ப்பத்தில் தெரியுமா அந்த ரெண்டு முஸ்லீம் அந்த ரெண்டு முஸ்லீம்களையும் பார்த்து என்ன தெரியுமா சொல்றா எனக்கு ரொம்ப வெட்கமாக இருக்குது உங்களோட குரான்ல இவ்வளவு தெளிவாக இது சொல்லப்பட்டதுக்கு பிறகும் இதை முறப்பிரகாரம் உங்களுக்கு இத பிரித்துக் கொள்ள முடியாவிட்டா நீங்க முஸ்லீம்களான் கேட்கிறான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஏழாவிட்டால் இந்த போராட ஓடுவருக்கு தகுதி எட்டவர்கள் வாழ்க்கையில் அனந்தர சொத்து யார் யாருக்கெல்லாம் பிரச்சின இருக்குதோ மார்க்கென்ன சொல்லுதே விட்டுக் கொடுத்து விடுங்கள் இது எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லையா அது போகட்டும் குறிப்பாக சொல்லுகிறேன் பெண்களுக்கு போக வேண்டிய பங்கு பெண்களுக்கு தாத்தாவாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் யாருக்கு எவ்வளவு போக வேண்டும் என்று குரான் துல்லியமாக அதாவது மிக அழகாக சொல்லி இருக்கிறது அந்த முறை பிரகாரம் அது பங்கு வைக்கப்பட வேண்டும் அது பங்கு வைக்கப்படாவிட்டால் என்று சொல்லும கவனத்தில் வேற ஒன்றும் நடக்கையுக்கு அவருக்கு ரெண்டு பேர் நடந்து முடிஞ்சிட்டு அவ்வளவு தா ஒருப்பி ஒன்பதாக வச்சுக்கோங்க மனைவி தான் மூணு பெட்டத்துக்கு மனைவி அல்ல பத்து வருஷம் வாழ்ந்ததுக்கு மனைவி அல்ல ஜ இது மட்டும் இன்னும் மாப்பிள்ளைக்கு வலிமா கொடுக்கவும் இல்ல மாப்பிள்ள இன்னும் விருந்து சாப்பிடவும் இல்லை மாப்பிள்ளை இன்னும் பொன்னுட்டு போகவும் இல்லை நடந்தது வெறுமனை கபூல் போற வழியில ரோட்டை மவுத்து என்பதான் என்ன சட்டம் இந்த சட்டத்தை ஓரித்தான் கொரான ஓகுறோம் இந்த சட்டம் இந்த ஆயத்துக்களை ஓடித்தான் இந்த தெயாமில் தொழப்போறோம் இந்த ஆயத்துக்களை ஓடித்தான் இருபத்தி ஒன்பதுக்கு குரான தடான் செய்ய போறோம் குரான் ரெண்டு விஷயம் சொல்லுது ஒன் என்ன சொல்லுது அந்த பெண் மணி மாசம் பத்து நாள் இக்கோணும் அவன் பத்து நாள் இதான் இருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட விதத்தில குடும்ப வாழ்க்கை வாழ்க்கையில ஈடுபடாவிட்டாலும் சரி அவன் நாலு மாசம் பத்து நாள் தான் இருக்கணும் இது முதலாவது சட்டம் குரான் சொல்றது இது இது இமான்கள் அல்ல இது சிறப்பு குரான் இது மாத்திரத்துக்கு அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிச்ச ஒரு முதலாவது முறை கல்யாணம் முடிச்சவர் என்று அதுல வரவேண்டிய பிரிமியம் இருக்குது அவருக்கு அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் அவர் ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணினாரு அந்த கம்பெனியில் அவருக்கு ஒரு போனஸ் கொடுக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு இது நீங்க சதக்கா கொடுக்கிற இல்ல பணம் இது அல்ல கொடுத்த பணம் தரா போல உல உள்ளத்தில் கையை கொடுக்காவிட்டால் இது என்ன இல்லை இதுக்கு தௌபாவும் இல்லை இது யாரு இந்த புறப்பட்டியை யாரு சொந்தமாக்கிக் கொண்டார்களோ அவங்க என்ன செய்ய வேண்டும் ஒருத்தர் கேட்கிறாரு இரண்டாவது ஜெனரேஷன் எங்க அப்பா அவரு அவருடைய மகன் மௌத்தான சந்தர்ப்பத்தில் எங்களை மாவிக்கு எதையுமே கொடுக்காம அவர் எல்லாத்தையும் அதுல ஒரு கோஷம் எங்களுடைய உம்மாக்கும் கிடைச்சிச்சு இப்ப எந்த உம்மா மௌத்தானதுக்கு பிறகு எனக்கு அந்த சொத்தை அனந்தரம் கொள்ள முடியுமா கேட்டால் உனக்கு அனந்தரம் கொள்ள முடியாது அந்த இடத்துக்களை திருப்பி ஒப்படைக்க எனவே அறிந்து செயல்பட அல்லா எனக்கும் உங்களுக்கும் துறை புரிவான புரிந்து கொள்ளுங்கள் ரமதான் வந்திருக்கிறதே கௌபா செய்ய வேண்டும் நல்ல ரமதானாக இருக்க வேண்டும் என்றால் பாவத்தில் பிறந்து கொண்டு பாவத்தில் இருந்து கொண்டு அத்தற்பூசி வேலை இல்லை அத்தர்பூசி வேலை இல்ல பேசு வேலை இல்ல முதலாவது எனவே நாங்கள் பாவத்தில் எனக்கும் உங்களுக்கும் நன்மையான கருமது வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்து கடைசி ரமாளாக இன்னும் பல்களை சந்திக்க துணை புரியுமா எங்களுடைய பெற்றோர்களுக்கு விளையாட கல்வே செய்யா யார் யாருடைய பெற்றோர் முஃபாத்தாகி விட்டார்களோட கவர்களை பிரகாசமாக்குவீர்கள் குழந்தைகளுக்கு போதுவான் பாவத்துக்கு தௌபா செய்கிறோம் உணவை குழந்தைகளை கண்டியப்படுத்துவார் ஹராத்தை விட்டு பாதுகாப்பாய் ஹராத்தை விட்டு பாதுகாப்பாயா ஹலாலை மட்டும் தந்துடுவாரி அல்லா செய்த பாவத்துக்கு தௌபா செய்கிறோம் கலவை திறந்து தருவாயாக தௌபாவுக்குரிய வழியை திறந்து தருவாயாக எங்களை நல்ல மக்களாக வாழ நல்ல மக்களாகவே உத்தாக்கிடுவாயாக